ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரமுங்கிற தலைப்பில் சிஹையினுடைய முக்கியத்துவத்தை விரிவாக பார்த்தோம் ஸ்திரீகளுக்கு வகுடு எடுத்து ஜெட போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு ஆச்சாரம் வகுடு எடுத்து ஜட பின்னிக்கணும் ஸ்திரீகளுக்கு ரொம்ப முக்கியம் அதில் ஒரு ரகசியமும் இருக்குது என்னென்னா ஸ்திரீகளுக்கு கர்ப்பத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு நாடி ஒன்றும் சிரசு வரைக்கும் வருது அது சிரசனுடைய மேல் நடுப்புற வரைக்கும் வருது அந்த நாடி அதையினால தான் நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஸ்திரீகளுடைய கர்ப்ப கர்ப்பத்தினுடைய வாசல் சிரசில் இருக்குது ஸ்திரீகளுக்கு அப்படிங்கிறதுனால தான் சீமந்தத்தில் பார்த்தோமானால் அந்த குழந்தைக்கு சரியான காலத்தில் அந்த சுகப்பிரசவம் ஆகணும்னு முள்ளம்பன்றின்னு ஒரு பிராணி அதனுடைய உடம்பு பூரா முள்ளுமுள்ளாக இருக்கும் அந்த முல் வளர்ந்ததுன்னா அதை உதிர்த்துட்டு போயிடும் புதுசாக வளரும் அதுக்கு அந்த முள்ளம் பன்றிய முள் இருக்கே அதற்கு அந்த ஸ்திரிகளுடைய இந்த கர்ப்பத்தினுடைய வாசலை திறக்கக்கூடியதான சக்தி அந்த முள்ளுக்கு இருக்குது அந்த முல்லை வச்சுட்டு தான் மந்திரம் சொல்லி இந்த வகுடில் நேராக ஒரு கோடு போடுவாள் மந்த்ரம் சொல்லி எதற்குன்னா அந்த மந்திரம் சொல்லி அந்த வகடில் அப்படி ஒரு கோடு போடுற பொழுது அந்த நாடி விலகிறது சரியான காலத்தில் சுகப்பிரசவம் ஆகிறதுன்னு நம்முடைய மகரிஷிகள் அதை வகுத்து கொடுத்துருக்கா அவ்வளவு முக்கியம் அது அதற்கு இது இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கு ஒரு சரித்திரம் கூட உண்டு பிரம்மபுராணத்தில் இந்த சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கு பிரம்மபுராணம் ஒரு மகாபுராணத்தில் உண்ணும் அதில் சொல்கிற பொழுது குரோஷ்டூன்னு ஒரு ராஜா இந்த ராஜாவினுடைய பத்னி ராணிக்கு பேர் மகிஷிக்கு பேர் மாத்ரின்னு பேர் அவர் ரெண்டு பேருக்கும் பிறந்த புத்திரனுக்கு விஷ்ணின்னு பேர் அந்த விஷ்ணியினுடைய வம்சத்தில் வந்தவர் தான் கிருஷ்ணன் அதையினாலே தான் பகவானுக்கு வார்ஷ்ணேயகான ஒரு பேரும் உண்டு விஷ்ணியினுடைய வம்சத்தில் வந்தவர்னு பகவானுக்கு ஒரு பேர் அந்த விஷ்ணியினுடைய புத்தர் ஸ்வபகல்பர்ன்னு பேர் அவர் க்ஷத்ரீனாக இருந்தாலும் அவர் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர் ஆச்சாரத்தை ரொம்ப முக்கியமாக வச்சுருந்தார் தனக்கு ராஜ்யம் வேணும் ராஜ்யத்தை ஆளணும் அந்த ஆசைகள்லாம் இல்லை அவருக்கு தன்னுடைய கடமைகளை பண்ணிண்டு ஆச்சாரமாக இருந்தால் போகும் அப்படின்னு அப்படி ஆச்சாரமாக இருந்து அந்த சமயத்தில் வாரணாசி க்ஷேத்திரத்தில் காசிராஜான்னு ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அந்த தேசத்தில் மழை இல்லாமல் போச்சு ரொம்ப சிரமப்பட்டது தேசம் அந்த ராஜா எத்தனையோ பேர்ட்ட என்ன காரணம்னு விசாரிச்சும் சரியான பதில் ராஜாவுக்கு கிடைக்கலை அப்படியே விசாரித்ததில் ஒருத்தர் சொன்னார் பக்கத்தில் ஷபகல் பர்ண ஒரு மகர்ஷி இருக்கார் அவரை நம்ம தேசத்துக்கு அழைச்சின்னு வந்தால் நன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னார் காரணம் என்னென்னா அவர் ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர் ஆச்சாரமாக இருக்கிறவா எங்கே இருந்தாலும் அங்கே ஜலசிரமே வராது தண்ணி கஷ்டம் வராது ஆகையினால அந்த மகர்ஷியை இங்கே அழுசின்னு வரணும் நம்ம ஊருக்கு அழிசின்னு வந்தால் நல்லா மழை வரும் ஜலசிரமம் குறையும் அப்படின்னு யோஜனை சொன்னார் அந்த ராஜாவும் அவருக்கு வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரை போய் நேராக பார்த்து நமஸ்காரம் பண்ணி நீங்கள் அவசியம் நம்ம ஊருக்கு வரணும் நம்ம தேசத்துக்கு வரணும் ரொம்ப ஜலசிரமத்தோடு சிரமப்படுறது தேசம் நீங்கள் வந்தால் ஜலசிரமம் குறையும் தண்ணி இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுறது நீங்கள் வரணும்னு கூப்பிட்டா அப்படியா நான் வரேன்னு அவர் வந்தார் ஆனால் என்னுடைய ஆச்சாரத்துக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டார் ராஜா கிட்டே இல்லை உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஆச்சாரத்துக்கு எந்த ஒரு இடையோரும் வராது வரணும்னு கூப்பிட்டான் ரதத்தில் ஏற்றி அவரை வரவழைச்சார் ராஜா இந்த காஷி ராஜா அவர் ஊருக்கு வந்ததும் ஊருக்கு வந்து அன்றைக்கி தங்கினார் மறுநாளைக்கு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல மேகங்கள் வந்து நல்லா மழை பெய்ஞ்சது காசி ராஜ்யத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ராஜா அப்படி சந்தோஷப்பட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது நான் மரியாதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் கேளுங்கோ நான் தரேன்னு சொன்னேன் அப்போது அவர் கேட்டால் நான் ஆச்சாரத்தை முக்கியமாக நான் வச்சின்றிருக்கேன் ஆகையினால எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறா உன்னுடைய பொண்ணை எனக்கு கொடுன்னு கேட்ட அந்த ராஜா இந்த இதை எதிர்பார்க்கலை நீ உன்னுடைய பொண்ணை கொடுன்னு கேட்ட உடனே அந்த ராஜா ராணியை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு ராணியை கேட்டான் ராணியும் யோஜனை பண்ணினான் ஜனங்கள் எல்லாம் கேட்டபொழுது இல்லை நல்ல சம்பந்தம் கொடுக்கலாம் கொடுங்கோன்னு சொன்ன அவரும் ஷத்ரிய வம்சத்தில் வந்தவர்தான் கொடுக்கலாம்னு சொல்லி அப்படி கன்னிகாதானம் பண்ணி வச்சார் ராஜா அந்த பொண்ணுக்கும் காந்தினின்னு பேர் ஏன் காந்தினின்னு பேர் அப்படின்னா அதில் ஒரு சம்பவம் இருக்குது என்னென்னா காசிராஜனுடைய பத்னி ரொம்ப நாளாக சந்ததிகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை ஆராதித்து கர்ப்பம் தரித்தா அப்படியே கர்ப்பத்தோடு இருந்தால் பத்து மாதம் ஆச்சு பிரசவமே ஆகலை ரொம்ப வேதனைப்பட்டால் அது ராஜாவுக்கும் ரொம்ப வேதனை அப்படி வைத்தியர்கள்லாம் அழிச்சின்னு வந்து பார்த்தால் குழந்த ஆரோக்கியமாக தான் இருக்கு அதனால் தானாக பிரசவாயிடும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறாள் அவள் ரொம்ப சிரமப்படுறா வேதனைப்படுறா பத்து மாதம் முடிஞ்சு போய் பதினோராவது மாதம் ஆரம்பமாயிடுது ரொம்ப வேதனைப்பட்டா பதினோராவது மாதம் முடிஞ்சு பன்னெண்டாவது மாதமும் ஆரம்பம் ராஜாவுக்கு என்ன என்ன செய்யறதுன்னே புரியல ரொம்ப வேதனைப்பட்டு அழுதார் சுவாமிகிட்ட ராஜா அவளும் ரொம்ப துக்கத்தை அனுபவித்தாள் அந்த ராணி ஒரு நாளைக்கு ராஜா ராத்திரி தூக்கம் இல்லாமல் பரண்டு பரண்டு படுத்துண்டு ஒரு மாதிரியாக பின் தூக்கம் வந்தது ராஜாவுக்கு ஸ்வப்னத்தில் அந்த கர்ப்பத்தில் உள்ள குழந்தை பேசித்து ஸ்வப்னத்தில் ராஜாவுக்கு என்ன சொல்லிட்டு ராஜன்னு நான் கர்ப்பத்திலிருந்து வெளியில் வர்றத்துக்கு நான் காத்துட்ருக்கேன் ஆனால் அந்த கர்ப்ப காலத்தில் இருக்க வேண்டிய கட்டுப்பாடோடு இல்லை அதையினால்தான் என்னால் வழி வெளியில் வர முடியல அப்படின்னா அப்படியா என்ன கட்டுப்பாடு அப்படின்னா அந்த சீமந்தங்கிறத சரியான காலத்தில் செய்யணும் அதை செய்யலை மேலும் வகுடே எடுத்துக்காமல் அலங்காரம் பண்ணிக்கிறா ஆகையினாலே கர்ப்பத்தினுடைய வாசல் திறக்கவே இல்லையே நான் எப்படி வெளியில் விடுறதுங்கிறது அந்த குழந்த ஆஹா என்ன பரிகாரம் நீயே சொல்லுன்னா ராஜா அப்போது ஒன்றும் என்னுடைய பத்னி இருக்க வேண்டிய கட்டுப்பாடோடு இல்லை ஆகையினால் சரியான முறையில் இந்த பிரசவமானது ஆச்சுன்னா தினமும் ஒரு கோதானம் பண்ணுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ சுவாமிகிட்டே சுகப்பிரசவமாக ஆகும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லித்து அவ்வளோதானே நான் அப்படியே செய்கிறேன்னு உடனே ராஜா எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட வந்து அதே போல் பிரார்த்தனை பண்ணிட்டான் உடனே பிரசவ வழி எடுத்து பொன் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு காந்தினின்னு பேர் வச்சான் ராஜா காரணம் என்னென்ன காம் தினம் தாயினி தினமும் ஒரு கோதானம் செய்யும்படியாக செய்தவள் அப்படின்னு அந்த அந்த குழந்தைக்கு காந்தினின்னு பேர் வச்சான் ராஜா அந்த குழந்தையை அந்த பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சார் ராஜா சுபகல்பர்க்குன்னு சரித்திரம் அப்படி இந்த வகுடுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் நமக்கு பிரம்மபுராணம் காட்டுறது அப்படி ரொம்ப முக்கியம் ஸ்திரிகளுக்கு வகுடை எடுத்துக்காமல் ஜட பின்னிக்கவே விடாது தினமும் அங்கே நெத்தி இட்டுக்கிறது சுமங்கலி ஸ்திரிகள் அப்படி நெத்தி இட்டுக்க இட்டுக்க பிரசவத்தில் எந்த கோளாறும் ஏற்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அடுத்த தர்மம் எடுத்த அடுத்த உபன்யாசத்தில்